மாத பித்தமே விதையவிணம் மேவேவ நமோ விதைய சம்பிரதாய வம்சரிஷிபோ மஹோருளவரானோம்மச்சிதானைய்ஷ்டிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கேதாஜாஸேமா முனி சமூத்தமேத்தன பகசிரம் பிரசியத்தை ஜன்மஜராம் விஷ்ணுவட் भव्य भवत्भु भूतकूतभद आचार्यु व्याख्यान इदिस्मृतेच विश्वश्देन ओंकार अभीयते வாச்சிய வாச்சகையோ அத்தியந்தபேத அபாவாத்து விஸ்வமிதி ஓங்காரா ஏவ பிரம்ம இத்தியர்தா அது வரைக்கும் படிச்சுருக்கோம் அப்போ விஸ்வசப்தத்துக்கு ஜெகத்காரணம் பிரம்மா அது பல கோணங்களில் பார்த்துட்டோம் அப்புறம் இன்னொன்று அபிந்த நிமித்தோபாதான காரணம் விவர்த்த காரணம் ரெண்டு ஆங்கிள்னையும் பார்த்துட்டோம் நாம் அப்புறம் வந்து விஷதி முதல்ல சொன்னது பொதுவாக சொல்லிவிட்டார் ஜெகத்காரணத்துவேன பிரம்ம விஸ்வமித் உச்சத்தை சொன்னார் ரெண்டாவது விஸ்வத்துக்கு பின்னமாக பிரம்மன் இல்லாததுனால ஆஹ பிரம்மன்தான் சத்து இந்த விஸ்வம் வந்து சதாத்மகமான விவர்த்தோபாதான காரணம் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் சொல்லிவிட்டார் அப்புறம் மூணாவது பார்த்தோம் இதில் அவர் வெளிப்படுறார் வியக்தாரார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்புறம் எல்லாம் அதில் தான் ஒடுங்குகிறது ஆ அத்தனையும் அதில் தான் அவ்வக்தமாகிறது ஆஹ பிரம்மன் விஸ்வத்தில் வியக்தமாகிறார் விஸ்வன் பிரம்மத்தில் அவ்வக்த அவஸ்தையை அடைகிறது மாயா சகித பிரம்மனிடத்தில் அவ்யக்த அவஸ்தையை அடைகிறது இப்படிலாம் நாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஓங்காரா விஸ்வசப்தம் ஓங்காரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிவிட்டார் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அர்த்தம் சொல்லியிருக்கார் விஸ்வசப்தத்துக்கு இப்போ இன்னொன்று என்ன சொல்ல போகிறார்னா இந்த விஸ்வனை உபாசனை பண்ணணும் அதான் சொல்ல போகிறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே கிம் அது கேழ்வி யுதிஷி கேள்வி அதுதான் அப்புறம் ஜகத் பிரபு தவனம் புருஷோத்தமவன் நாமசிரேண நம் சதிதமேவாச்சையம் பத்திய புருஷமியம் தியவன் நமசியமே அனிதம் விஷ்ணு சர்லோக்கமே ஸ்துவன் நித்தியம் சர்வ அதிகோவேத் எல்லாம் நம்ம அதை பார்த்ததும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கோணத்தில் இப்போ சொல்ல போகிறார் இந்த கோணத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டால் ஜகத்காரணம் பிரம்மம் அதாவது இது துவைத்தங்கிற மாதிரியும் இருக்கும் அதே சமயம் அத்வைதத்தையும் ரெண்டையும் கலந்து பேசுகிறார் அதாவது இப்போ ஏற்பட்ட கடவுளை நீ பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும்னா யாரையும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது தான் பூஜைங்கிறார் யாரையும் ஹர்ட்டு பண்ண விடாது நீ இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தரையும் ஹர்ட்டு பண்ணாமல் இருக்கிறது தான் விஸ்வஸ்துதி அதுதான் உனக்கு துக்கத்தை நீக்கும் ஆகையினால ஆ இந்த விஸ்வரூபமாக இருக்கிற பகவானை நீ பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும்னா வெறுமனை துளசினால் அர்ச்சனை பண்ணுறது தேர்க்கிறது அவருக்கு வைரத்தில் நகையை பண்ணி போடுறதெல்லாம் இல்லைப்பா நீ யாரை எல்லா அந்த பகவான் இருக்கார்னு நினச்சி எல்லாரையும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும் அதுதான் ஸ்துதி நமஸ்காரம் அப்படின்னு சொல்ல போகிறார் அவருடைய வியாக்கியானம் போக படிக்கலாம் சர்வம் பிரம்மா தஜ்ஜிதித்த உசீத்தசி விக்கார தல்யனாச்சமே ராசித்து சர்வம் கலு இதம் பிரம்ம இவை அனைத்தும் பிரம்மே தஜ் ஜலானி தஜ் ஜலானி சொன்ன அதிலிருந்து தான் தோன்றி இருக்கிறது தஜ்ஜத்வாத்து தல்லயத்துவாத்து ததனத்துவாச்ச அதனங்கிறது வந்து அதுதான் அனுபவிக்கிறதுங்கு சொல்லலாம் அதுதான் ஸ்திதி காரணமாகவும் இருக்குது தஜலானி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அதாவது கிரியேஷனுக்கும் சஸ்டெயினுக்கும் அப்புறம் என்னது ரிசால்வ் ஒரு வஸ்து காரணம் பிரம்மந்தான் காரணம் தோற்றத்துக்கும் இருப்புக்கும் ஒடுக்கத்துக்கும் அந்த மெய்ப்பொருளே காரணமாக இருக்கிறது அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றியிருக்கிறது சர்வம் கலு இதம் பிரம்ம தஜ் ஜலானி தஜ் ஜலானினா என்ன அர்த்தம் தத் பிரம்ம அந்த பிரம்மம் என்னது நான் சிருஷ்டிஸ்தி லய காரணம் என்று அறிந்து சாந்தா சன் குய்ட்டான் அர்த்தம் அமைதியா பரபரப்பு இல்லாமல் படபடப்பில்லாம உபாசித்தை மெடிடேட் பண்ணு தியானம் பண்ணு அந்த ஜகத்காரணம் பிரம்மனை தியானம் பண்ணு இதம் அது ரொம்ப முக்கியம் சர்வம் கழு இதம் பிரம்மை இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு பொருள் தான் நம்ம வேறு வேறையாக பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கோபப்படக்கூடாதுங்கிறார் யார்கிட்டையுமே கோபப்படக்கூடாது விருப்பு வெறுப்பு இல்லாமங்கிறார் சங்கராச்சரர் யாரையுமே விரும்பாமல் வெறுக்காமல் நீ அதை ஆழ்ந்து எண்ண வேண்டும் சாந்தகா உபாசீத சாந்தக தான் சங்கராச்சரர் ரவுண்டு இந்த ரவுண்டு கட்டுறதுன்னா என்ன சொல்கிறது இந்த ஷாந்தகாங்கிறது அதை வந்து முக்கியங்கிறார் உபாசீத யூ ஷுட் மெடிடேட் ஹவுனா peacefully. நீ அதாவது நிறைய நினச்சிருக்கோம் meditate பண்ணால் பீஸ் வருங்குறான் இவர் என்ன சொல்கிறார் peacefully meditate பண்ணுன்னா peace பீஸை வித்து பீஸ் அதாவது பீசஸ் இல்லை பீஸ் பீஸுன்னா என்ன சாந்தமாக அமைதியாக தியானம் பண்ணு கொயட்டாக தியானம் பண்ணு contemplate பண்ணு கொயட்டாக contemplate பண்ணு என்னது ட்ராங்குவில் மைண்டா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்படி பண்ணப்பா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்படின்னு உபநிஷத்துலேருந்து எடுத்துனுட்டாரு இதை வந்து மெடிடேட் பண்ணு புரிஞ்சிக்கோ தியானம் பண்ணு எல்லாருத்தான் இருக்குது இதி ஏத்ததுக்தம் பவதி என்று சொன்னதுனால இவ் இது ஒரு விஷயம் சொல்லப்பட்டு தான் இதி ஏத்ததுக்தம் பவதி என்ன அர்த்தம்னா யஸ்மாத்து பிரம்மணாக इदं सर्वं, इदं, விக்காராத்தம் சர்வம் ஜாத்தம் அர்த்தம் வி விக்காரம் விக்கார ஜாத்தம் சர்வம் வர்த்தகே இப்படி சப்ளை பண்ணிக்கணும் எஸ் மாத்துனா அர்த்தம் எதனிடமிருந்து இந்த வேட் விக்காரம்னா என்ன மாடிஃபிகேஷன் ஆல் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் சட்டில் லெவலாக இருக்கட்டும் கிராஸ் லெவல்லே இருக்கட்டும் ஆக சூக்ஷ்மமாகவோ ஸ்தூலமாகவோ இந்த இத்தனை வேறு வேறையாக இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது சர்வம் விகார ஜாத்தம் இதம் இதம்னால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கிறது என்னையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் யூனிவர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்லேயும் நிறைய மாறிண்டே இருக்குது உலகத்துலேயும் எத்தனையோ விஷயம் தோயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக மாறிக்கொண்டு இருக்கிற பிரபஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிற உடல் மனம் இவற்றில் மாறாமல் இருக்கும் காரணத்தை நான் உணர்கிறேன் அதை சொல்கிறார் அஜாத்தம் அதுக்கே சொல்கிறார் தஜ்ஜாத் தல்லயா தரத்துவச் சிரம பிரம்மைங்கிறது போடணும் எஸ் மாத்து பிரம்மண நம்ம சப்ளை பண்ணிக்கணும் எஸ்மாத் பிரம்மணா இது சர்வம் விக்காரா விக்காராதம் தஜ்ஜ்தல் ததன அப்படின்னு தள்ளய அதுதான் சிருஷிஸிணமாக இருப்பதால் அதுதான் சிருஷ்டிஸிமாக இருப்பதால் விக்காரம் திரமய் சர்வீம் விக்கார திரம ஏன் தள்ளய தஜ்ஜா தல்லயத்து ததனாச்ச ஹேத்து சொல்கிறார் அதுவே சிருஷ்டிஸ்திதி காரணமாக இருப்பதால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் அதுவே இந்த மாற்றங்களுடைய பிரபஞ்சம் அனைத்தும் அதுவே மாறாத மெய்ப்பொருளில்தான் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆ சேஞ்ச மாடிஃபிகேஷன் ஒன்றில் நடக்கணும்னா மாடிஃபிகேஷன் இல்லாத ஒரு வஸ்துவத்தை டிபெண்ட் பண்ணி நடக்க முடியுங்கிறது இங்கே சாஸ்திரம் மாறாத ஒன்றை சார்ந்துதான் மாறுகின்றவைகள் நிகழ வேண்டும் அதனால தான் சிவபெருமான் பேரில் அம்பாள் ஆடுற மாதிரி இருக்குது ஆதாரம் சிவகா ஆதேயம் சக்தி ஆஹா என்னென்ன அர்த்தம் ஆதயம் சக்தினா தனித்தனியாக அர்த்தம் இல்லை புரியறதுக்காக சொல்லியிருக்கு ஆஹா மாறாத தண்டவாளம் அசைகிறதில்ல அதில் மா போகிறது ஆனால் தண்டவாளம் வேறு ரயில் வேறு அப்படி சொல்ல முடியாது இங்கே இங்கே என்ன நான் மாறுவதும் மாறாததும் பிரிக்க முடியாததை போல இருக்கிறது இப்போ நான் மாறாததை பார்க்குறவன் நான் தான் உடம்பில் இருக்கேன் நான் மாறுறேன்னா உடம்பு மாறுறதா மனசு மாறுறதா மாறாத நான் வந்து குழந்தையாக இருந்து இது வரைக்கும் நான் இருக்கேன் நான்கிறது ஒன்றும் மாறல ஆனால் மாறுறதெல்லாம் எது அறிகிறதோ அது மாறாதது மாறாத தத்துவம்தான் மாறுகின்ற தத்துவங்கள் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது நீ மாறுவதை கவனிக்காதே மாறாததை கவனி மாறாததை அமைதியாக கவனி குயட்டா அதை பார்த்தே ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்க உனக்கு முடியாது தேவைப்படாது அதனால் என்ன சொல்கிறார் நஜ சர்வஸ்ய ஏகாத்மத்வே இது பாருங்கள் இதுதான் சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்ச சொற்கள் அதாவது தான் பார்த்தாலும் இதை சொல்கிறார் அதான் ஏகாத்மவாதிங்க நான் நிறைய பேர் சர்வசிய ஏகாத்மாத் ஆக் எல்லாம் ஒரே ஆத்மாவாக இருப்பதால் இருக்கும் பொழுது இருக்கும் பட்சத்தில் ராகாதயா சம்பவந்தி ந சம்பவந்தி போடணும் ராகாதயான என்ன அர்த்தம் ராகத்வேஷ காமக்ரோத லோபமோகாதயா அங்கே ஆதயாக போட வேண்டியதா எக்ஸெட்ரா அங்கே இமோஷன்ஸுக்கு அவகாசமே லவ்வுக்கும் அவகாசம் இல்லை ஹேட்ரட்டுக்கும் அவகாசம் இல்லை எங்கே ஹேட்ரட் இருக்கோ அங்கே இன்னொரு இடத்துல லவ் இருக்கும் லவ்வும் ஹேட்ரட்டும் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பிரிக்க முடியாது அதனால் அன்பும் வெறுப்பும் அதனால் போட்டுவிட்டார் சர்வஸ்வ ஏகாத்மத் இதை புரிஞ்சுகின்றதுக்கு பிறகு ஒருத்தன் வந்து எப்படி இருப்பான் எல்லார்டையும் இதை புரிஞ்சுனப்பறம் என் பாடி கண்டினியூ ஆறுது I want to live. Now, I am ready. What does <laughs> it say this? When I am in você, I will live. So, I will live the same. I will live every thing. It happens to us. Another word is dyeing be. Universal love. It's sometimes used to say universal love. Love all serve all. Hello everyone, the해를 make the same way. Can you guys ask? இந்த உண்மை புரிஞ்சின்றவனுக்கு தான் பண்ண முடியும் இந்த ஞானத்தை உடையவனுக்கு இதை பண்ண முடியும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆக சர்வஸ்வ ஏகாத்மத்வே எல்லாம் ஒரு ஆத்மா என்பதை தெரிந்து கொண்டவனுக்கு இப்போ விஸ்வங்கிறது மூலமாக ஒன்று சொல்கிறார் ஆத்மா ஒன்று அப்படி சொல்ல விரும்புகிறார் ஆகையினால் ராகாதயா ந சம்பவந்தி இந்த உண்மையை புரிஞ்சின்றது பிறகு ராகம்னா பற்று எதுவுமே வராது அ சர்வம் நான் தானே அகமேவ் அகம் விஸ்வம் புவனமபவாம் நானே பிரபஞ்சமாக இருக்கேன்னா நான் யார்கிட்ட சண்டை போடுறது யார்கிட்ட பிரியத்தை காட்டுறது அந்த மாதிரி அது சொல்கிற சம்பவந்தி தஸ்மாத் தேர் ஃபோர் ஷாந்தா உபாசித அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல குணங்களை உடையவனாய் இப்போ நமக்கு வேல்யூஸை ஃபாலோ பண்ணாலே பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அது எல்லாேருக்கும் தெரியும் அமைதியாக இருந்தால் ஒருத்தன் ரொம்ப இமோஷனலாக கோவப்பட்டு பேசுகிற போது நம்ம கொயட்டாக இருந்தால் அது மனசுக்கு வந்து விரும்பி குயெக்டாக இருக்கணும் புரிஞ்சு கொயட்டாக இருந்தோம் ஆனால் அப்போ தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் மைண்டில் ஓடணும் அப்போ நம்ம கொய்ட்டாக அவனுக்கு எப்படி தெரியும் வெளியில் எப்படி தெரியும் நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருக்கோம்னா நமக்குள்ளே விஷ்ணு சாசனாகவும் வேலை செய்கிறது அந்த விஷ்ணு சாஸ்திரநாம ஞானம் பாஷ்ய வியாக்கியான ஞானம் நமக்கு வேலை செய்கிறது அதனால் வெளியில் தெரியாது சங்கராஜர் இப்படி ஒரு அற்புதமாக எழுதியிருக்கார் தஜலானி இத்தி சாந்த உபாசீத இப்போ சாந்த உபாசீதங்கிறதுக்கு இது ஸ்ருத இப்படி ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுறது அதாவது இந்த விஸ்வங்கிறது ஒரே வஸ்து இந்த விஸ்வத்தை நம்ம புரிஞ்சுண்டு இருந்தாலும் விவகாரத்தில் துவைத்த புத்தி இருக்கே ஆகையினால என்னென்னா தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு தாய்மார திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி நான் இந்த பிரபஞ்சத்தில் லீவ் பண்ணுறதே ஒர்ஷிப் எல்லார்ட்டையும் சந்தோஷமாக அன்பாக இருந்து வாழ்கிறேனே இந்த வாழ்க்கையே எனக்கு பூஜை அதுதான் தன்னையே அர்ச்சிக்கு தன்னையே அரிசிக்கனா தனியாக உட்காந்து பூ போட்டுக்கிறதில்ல எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது பி ஹாப்பி இன்றைக்கு நான் ஹாவ் எ குட் டுமாரோ அப்படின்னு சொல்லாமே ஹாவ் எ நைஸ் டே ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே லவ்லி டே சூப்பர் டே நல்லாமல் சொல்கிறானு என்னெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்கிறானோ தெரியாது நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் சரி ஆஹ சாந்த உபாசிதா ஆக அமைதியாக உபாசனை பண்ணு அப்படின்னா என்னர்த்தம் நல்ல குணங்களோட நீ அந்த விஸ்வத்தை வாழ் இந்த பிரபஞ்சத்தில் லீவ் பண்ணுறதே ஒரு அமைதியாக நீ வந்து அறிவோட அமைதியோடு வாழ்கிறதே பூஜைங்கிறார் அறிவோட அமைதியோடு வாழ்கிறதே பூஜைப்பா ஏன்னா எல்லாம் ஒன்றுங்கிற ஞானம் ஏன்னா விஸ்வம்னா என்ன பிரம்மன் எல்லாம் என்னது சர்வம் ப்ரம்ம மையம் சர்வம் ஹலு இதம் ப்ரம்ம அதுதான் அந்த மந்திரத்தை வச்சுன்ட்ருக்கார் சர்வம் ஹலு இதம் பம்ம சாந்த உபாசித்தில தஜ்ஜலாங்கிறது தாத்யமில்லை தஜ்ஜலிங்கிறது பிரம்மனுக்கு லக்ஷணம் விஷேஷணம் ஆனால் இது இது சர்வம் ப்ரம ஹலு இது ஜா்வா சாந்த உபாசிரணம் கிம் தஜ் ஜலானி அப்படி படிக்கணும் பிரம்ம கிம் அப்படின்னு கேட்டால் தஜ் ஜலானி பிரம்மணஹா லக்ஷணம் கிம் சிருஷ்டிஸ்திதி காரண லக்ஷணம் அவ்வளோதான் சாந்த உபாசித அதனால் எப்படி இருக்கணும்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறவன் அவனுக்கே டிஸ்டர்ப் உனக்கு நல்லது பண்ணுறோம் அவனுக்கே நல்லது பண்ணிக்கிறான் இதுதானே கரெக்டு நம்ம இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணுறது நமக்கே ஹிம்சை பண்ணுறதாக தான் அர்த்தம் ஏன்னால் நம்ம மனசில் சந்தோஷம் இல்லை அதனால தானே ஹிம்சை பண்ணுறான் ஒருத்தனை துன்புறுத்துறவன் சந்தோஷமாகவா துன்புறுத்துவான் அது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் நீ இன்னொருத்தனை துன்புறுத்தணும்னா உனக்கு மனசில் ஏதோ அவனால் துக்கம் இருக்குதுன்னு நினைக்க போய் தானே துக்கப்படுத்துகிற ஒருத்தனை ஹர்ட்டு பண்ணணும்னா அவன் வந் அவன் அவன் இந்த என்ன என்னன்னா என்ன அவன் ஹர்ட்டு பண்ணிட்டான் இல்லாட்டி என்ன அவன் ஹர்ட் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தினால்தானே இன்னொருத்தனை கஷ்டப்படுத்துகிற அவன் என்ன ஹர்ட் என்ன அவன் ஹர்ட் என்ன ஹர்ட்டு பண்ணாலும் அவன் வந்து ஐ இக்னர் அவன் என்ன ஹர்ட் பண்ணுறான்னு நான் நினைக்கிறதும் தப்பு அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் அதாவது நான் உன்னை கொல்கிறேங்கிறான் ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான் ஐயோ என்னை கொள்ளுறானேங்கிறான் நான் உன்னை கொன்று வேண்டாங்கிறான் இவன் ஐயோயோ என்னை கொள்றேன்னு சொல்லிவிட்டான்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அதுதான் கிருஷ்ணர் சொன்னார் ஹந்தாச்சேன் மன்னே நம் வேத்தி ஹந்தாரம் எஸ் நம் ஹதம் உபௌ தௌனவிஜானி தா நாயம் ஹந்தி ந அர்த்தம் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் எவன் நான் கொலை செய்கிறேன் என்று சொல்லுகிறானோ ஐயோ என்னை இவன் கொலை செய்கிறானே என்று எவன் சொல்லுகிறானோ ரெண்டு பேருமே முட்டாள்கள் இந்த ஆத்மா கொலை செய்வதும் இல்லை கொலைப்படுவதும் இல்லை ஜாகிரதையாக இது வந்து ஃபிசிக்கல் பாடிக்கு மாத்திரமில்லை சட்டில் பாடிக்கும் பொருந்தும் அவன் என்னை ஹர்ட்டு பண்ணிவிட்டான் அப்படின்னு ஹர்ட் பண்ணிவிட்டான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா I ஆம் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வாஸ் சோ ஹர்ட் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறானே நான் என்னும் அது இங்கிலீஷில் சொல்லணும் அதனால் நான் மிகவும் துன்புறுத்தப்பட்டேன் புண்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறான் இவன் நான் அவனை வாங்க வாங்கின்னு வாங்கிவிட்டேன் தெரியுமாங்கிறான் இவன் நான் இனிமேல் அவன் ஜென்மத்துக்கு நம்மள்ட்ட பேச மாட்டான்ப்பா நான் குத்தின குத்து கொஞ்ச நெஞ்ச குத்து இல்லை அப்படி குத்திருக்கேன் அதனால் அவன் இனிமே இந்த பக்கமே வரமாட்டான் அப்படின்னு இவன் என்ன சொல்கிறான் அவனை நான் துன்புறுத்தி விட்டேன் அப்படிங்கிறான் இவன் அவன் என்ன சொல்கிறான் நான் துன்புறுத்தப்பட்டேன்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறான்னு வச்சு பழி டிட் ஃபார் டீத் என்ன டிட் ஃபார் ஆமாம் டேட் வச்சு உங்களேன் பழி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படி ரெண்டு பேருமே முட்டாளுங்கிறார் கிருஷ்ணர் உபவு தௌன விஜா நீதா இவனும் ஹர்ட்டு பண்ண முடியாது ஆத்மா ஹர்ட்டும் ஆகாது ஏன்னால் பியாண்டு மைண்டு நம்ம மைண்டோட சேர்த்துன்னு தானே ஹர்ட்டுங்கிறோம் மனோபுத்தி அகங்கார சித்தானினாகனால் ஹர்ட்டு எங்கே பண்ண முடியும் ஐ ஆம் நாட் மைண்ட் ஐ ஹாவ் மைண்ட் மை மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூஆர் ஐடென்டிஃபைங் வித் யுவர் மைண்ட் டோன்ட் மைண்ட் சுவாமி எல்லாம் சொல்கிறது நல்லா தான் இருக்குதுன்னா அதுக்கு தான் படிக்கணும் அபியாசம் பண்ணணும் அதுக்கு தான் ட்ரெயின் கொடுத்துக்கணும் மைண்டுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லையா அதனால் சங்கராச்சாரிய அது ரொம்ப அழகாக சொல்கிறார் எல்லாமே பிரம்மங்கிற போது எல்லாம் சர்வஸ்வ ஏகாத்மத்வே ராகாதயா நைவ சம்பவத்தை நைவ சம்பவந்தி ராகாதையாக நைவச நச்ச இருக்கே சக்காரத்தை ஏவகாரமாக போட்டுக்கணும் நைவசம்பவந்தி வரவே வராது அப்படிங்கிறார் இந்த ஆதிசங்கர பற்றி ஒரு பிக்சர் வந்தது அந்த பிக்சரில் இந்த விஷயங்கள்னால் அதில் மனசில் வச்சுட்டு தான் அவர் போட்டிருக்கார் இந்த குருக்கிட்ட போய் ஆதிசங்கர் சின்ன பையனாக இருக்கிறத கேட்பார் எல்லாரையும் ஒன்றா பார்க்குற சுவாவம் எப்போ வரும் அப்படின்னு கேட்பார் ரொம்ப சின்ன பையன் எட்டு வயசு பையன் கேட்பார் ஆச்சாரிய சர்வத சர்வ சமதாபாவாக கதம் சக்கியத்தை மாணவானாம் அப்படின்னு கேட்பார் சர்வ சமதாபாவாக எல்லாரையும் ஒன்னாக பார்க்குற பாவம் எதனால் வரும் சுவாமி குரு குருநாதா அப்படின்னு கேட்பார் அவர் சொல்லுவார் சந்நியாசாத் அது பதிஞ்சுணும் மனசில் சன்னியாசத்தினாலே அப்படின்னு சந்நியாசம்னா ஞானம்னு அர்த்தம் ஞானம் சந்யாசலக்ஷணம் அப்படின்னு இருக்குது அதனால் அவர் சொன்னதுக்கு அந்த அர்த்தம் சன்னியாசனால் சந்யாசத்தினாலே இல்லை ஞானத்தினாலேன்னு அர்த்தம் அறியாமையை துறப்பதால் அப்படி சொல்லணும் அறியாமையை துறப்பதால் பணத்தை துறப்பதால் அப்புறம் புல இன்பத்தை துறப்பதால் வீடுகளை துறப்பதால் உற்றார் சுற்றத்தை துறப்பதால் அது வேணும் சுரப்பதால் அல்ல அறியாமையை துறப்பதால் அறியாமையின் விளைவாகிய பற்றை துறப்பதால் எல்லாரையும் ஒன்று நமக்கு பழக்க வழக்கம் வேறையாக இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் வேறு வேறையாக நினச்சி ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம் எல்லாரையும் ஒன்றா சுலபம் நினைக்கிறது ரொம்ப சுலபமாச்சே எல்லாரையும் வேறு வேறையாக நினச்சா அவனுடைய பர்சனாலிட்டி அவனோடைய குணம் அவன் டைப் என்ன டைப்புன்னா இது ஏ டைப்பாக பி டைப்பாக சி டைப்பாக ஆமாம் எல்லாரையும் ஜட்ஜு பண்ணின்னு உட்காண்ட்ருக்குது ஜென்ம சாபல்யம் பிறவியின் பயன் என்னன்னா எல்லோரையும் எடை போடுவது ஜட்ஜ்மெண்டல்னு சொல்கிறோமே அதுதான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சர்வசிய சதி ராகாதயாக நயுவ சம்பவந்தி வரவே வராது தஸ்மாத்து ஷாந்தா உபாசிதாந்தாசன் உபாசித உபாசிதனா என்ன மெடிடேஷன் இல்லை அந்த ஞான நிஷ் நிதித்தியாசனம் பண்ணு ஆகையினால் இந்த குணங்கள் எல்லாம் துர்குணங்கள் எல்லாம் எல்லாம் சாந்தஹாசன்னு அமைதியாக காண்டம்ப்ளேட் பண்ணு இந்த ஆத் அத்வைத எங்கே சொல்கிறார் விஸ்வம்னு ஒரு பதத்தை வச்சு இப்படி சொல்கிறார் அதுக்கு அடுத்தது கோட் பண்ணுறார் விஷ்ணு தர்மோத்தர புராணம் சொூயதாம் தர்மசர்வஸ்வம் ஷுவ்வாய்சைவாவதாரியதாம் ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் நமாச்சரேத்து இது கொட்டேஷன் எல்லா தர்மத்தையும் பொறுமையாக கேளுங்கிறார் தர்மஸ்வம் தர்மங்கிற சொத்து எல்லோருக்கும் அனைவருடைய சொத்து என்னன்னா அனைவருடைய சொத்துன்னு சொல்லலாம் சர்வஸ்வம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது என்ன ப்ராப்பர்ட்டின்னா டிசிப்ளின் வேல்யூஸ் தட் ஈஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரிபடி எல்லாருடைய ப்ராப்பர்ட்டி அதுதான் ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு இப்போ டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அது இருபத்தி மணி நேரம் திரும்ப திரும்ப இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துண்டு அதை பண்ணி நிற்கும் நித்திய கர்மா மாதிரி ஆ தர்ம சர்வஸ்வம் ஸ்ரூயதாம் எல்லா தர்மத்தையும் நல்லா காது கொடுத்து கேள் ஸ்ருத்வாச்ச அவதாரியதாம் நல்லா கேட்டுட்டு மகான்கள்ட தர்மசாஸ்திரத்தை நல்லா கேளு ராமாயணம் முழுக்க கேளு கேட்டு ராமாயணத்துலேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கோ மகாபாரதம் முழுக்க கேளு அதுலேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கோ அது தர்மசாஸ்திரங்களை எல்லாம் படித்து திருக்குறள் முழுக்க கேட்டுக்கோ ஞாபகம் வச்சுக்கோ ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார் எல்லாத்துக்கும் சிம்பிளாக ஒரு நாம் சொல்கிறேன் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் என்னென்னா உனக்கு மற்றவா என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அதை நீ யாருக்கும் செய்யாது ஆத்மனகா பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத் யாருக்கும் ஹிம்சை கொடுக்கக்கூடாதுங்கிறார் ஆத்மனா பிரதிகூலா நீ பரேஷாம் ந சமாச்சரேத் உனக்கு எது பிரதிகூலம்னு நீ நினைக்கிறையோ அதை யாருக்கும் செய்யக்கூடாது அப்போ நம்ம பாசிட்டிவாக எப்படி போட்டுக்கலாம் எனக்கு மற்றவாழ்லாம் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் மற்ற செய்யணும் பிறர் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் பிறருக்கு செய்ய வேண்டும் பிறர் எனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ என்கிட்ட யாரும் பொய் பேசக்கூடாது என்னை யாரும் ஹர்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னா நானும் யாரையும் ஹர்ட்டு பண்ணக்கூடாது இது காமன் சென்ஸ் ஆனால் சாஸ்திரம் வேறு இதுக்கு அதிருஷ்டபலம் வேறு சொல்கிறது நீ இப்படிலாம் நடந்துட்டியானால் உனக்கு வாழ்க்கையில் பின்னால் நல்லா இருப்பேங்கிறது ஆஹ நான் சமாச்சார அது கோட் பண்ணுறார் இதுக்கு கொட்டேஷன்ஸ் இப்போ சொன்னார் இல்லையா அதாவது எல்லா ஆத்மாவும் ஒன்றுன்னு தெரிஞ்சுன்றதுக்கப்புறம் அமைதியாக அதையே தியானம் பண்ணு அப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பிரமாணம் சொல்கிறார் இதுவாறு விஷ்ணு தர்மோத்திர புராணத்தில் இப்படி சொல்லியிருக்கு அடுத்தது கீதையை கோட் பண்ணுறார் ஆத்மூ பம்யேன சர்வத்தமம் பஷதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோமத பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் முப்பத்ரெண்டாவது ஸ்லோகம் அதாவது இந்த ஸ்லோகத்தோடய தாத்பரியம் என்னென்னா எனக்கு எப்படி எனக்கு வந்து ஃபிசிக்கலாக என்ன யாராவது ஹர்ட்டு பண்ணால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வேர்டு ஒக் வேர்டு என்னது வர்பலாக ஹர்ட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அது மாதிரி மற்றவனு மற்றவனும் எனக்கு பின்னால் கஷ்டமாக இருக்கும் எனக்கு நானும் இன்னொருத்தனுக்கு பின்னால் கஷ்டமாக இருக்கும் ஆகையினால என்னை மற்றவங்க கஷ்டப்படுத்தினா எனக்கு எப்படி கஷ்டம் இருக்குமோ அதை நான் புரிஞ்சுன்னு யாருக்கும் நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறார் ஆத்மபம்யேன சர்வத்திர தன்னையே ஓமையாக கொண்டுன்னு அர்த்தம் சமம் பஷதி யோர்ஜுன அவனுக்கும் என்னது ஃபிசிக்கல் பாடி இருக்குது இமோஷன்ஸ் இருக்குது அவனுக்கும் வந்து அடித்தா வலிக்கும் அவனுக்கும் வந்து நம்ம திட்டினா மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சுகம்வா எதிவாக துக்கம் அதாவது சமம்னால் இங்கே என்ன அர்த்தம்னா ஃபீலிங்ஸ்னு அர்த்தம் எனக்கும் அவனுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படித்தானே பெரும்பாலும் அப்படி தானே ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆகையினால அதாவது என்னென்னா சமம் பசத்தின்னா இந்த இடத்துல சமம்னா என்னென்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்குறான் அப்படியே அர்த்தம் சமம்னால் இங்கே சமம் நிர்கோ சமம் பிரம்ம இல்லை இந்த இடத்துல சமம்னா நம்ம உடம்பு மாதிரி தானே அவனுக்கு அவனுக்கும் மூக்கு இங்கு தான் இருக்குது எனக்கும் மூக்கு இங்கு தான் இருக்குது எனக்கு மூக்கு இங்கே தெரியாவாக வச்சிருக்கு எனக்கும் கண் இருக்கிற இடத்துல தான் கண் இருக்குது காது இருக்கிற இடத்துல தான் காது இருக்குது ஆக வந்து ஆ பூஜை பண்ணுறவனாக இருந்தான்னே டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறவனாக இருந்தான்னு நானாக இருந்தான்னு வாஷல இருக்கிற வாட்ச்மேனாக இருந்தால் என்ன யாராக இருந்தா என்ன படித்தவனாக இருந்தான்னு ஏழையாக இருந்தா என்ன பணக்காரனாக படித்தவனாக இருந்தான்னு படிக்காதவனாக இருந்தால் என்ன பணக்காரனாக இருந்தாண்ணே ஏழையாக இருந்தால் என்ன ஃபிசிக்கலில் வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் துக்கம் ஒரே மாதிரி தான் சுகமும் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஜிலேபி சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் இருக்கும் ஆக மற்றதில் தாரதமியம் இருக்கலாம் ஆனால் உடம்பு மனசுங்கிற விஷயத்தில் தாரதமயம் இல்லைன்னு ஒரு மேல் ஒரு அளவுக்கு சொல்கிறோம் பொதுவாக ஆகா அப்போ சயோகி பரமோ மதஹா அதாவது இவனுக்கு ஃபிலாசபியும் தெரியும் எல்லாம் பிரம்மன்னும் தெரியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல்ஸ்லையும் வந்து இருக்கக்கூடிய இமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தெரியும் இமோஷன்ஸை புரிஞ்சுக்க தெரியும் ஆகையினால் இமோஷன்ஸை நீ வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் உன் வார்த்தை உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னுடைய உடல் செயல்கள் நடை உடை பாவனைகள் எல்லாம் எல்லாருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கணும் யாரையும் ஹர்ட்டு பண்ணப்படாது அதுதான் தாத்பரியம் அப்பேற்பட்டவன் ரொம்ப புத்திசா சயோகி பரமோமத்தாங்கிறார் அவன் உயர்ந்த யோகிங்கிறார் ஆக என்ன மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும் என்னோடய ஹேபிட் பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்கலாம் நான் வளர்ந்த விதம் ஒரு விதம் அவன் இன்னொரு விதமாக வளர்ந்துருக்கான் அவன் அமெரிக்கனாக இருந்தான் என்ன ரஷ்யனாக இருந்தா என்ன ஆப்ரிக்கனாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் ஹியூமன் அந்த ஹியூமானிட்டின்னு சொல்கிறோமே அந்த மனித நேயம் அந்த மனித நேயத்தை தான் இங்கே சங்கராச்சாரியர் சொல்கிறார் இத்தனைக்கு வர்ண தர்மத்தை சொல்கிறவர் ஆசிரம தர்மத்தை சொல்கிறவர் மனித நேயத்தை மீறிய வர்ணாசிரம தர்மம் நம்முடைய சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்படவில்லை மனிதநேயத்தை மதிக்காத வர்ணாசிரம தர்மம் சொல்லப்படுமானால் அந்த தர்மம் தூக்கி எறியப்பட வேண்டியது புரியறதில்ல புரிய வைக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து நான் சாப்பிட்ற போது வராருன்னு வச்சுக்கோங்க பொதுவாக இருக்குது போது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடணும் இப்படின்லாம் சொல்கிறோம் நம்ம தர்மப்படி நான் சாப்பிட்ற போது சா கூடாதுன்னு அதுவும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த அப்பா நான் அவனுக்கு சாப்பாடு தானே சாப்பிடு கூடை சாப்பிட்டாத்தான் அன்பு இருக்குன்னு அர்த்தமாக என்ன இப்போ கூட சாப்பிட்றவனால் அன்பாக இருக்கான் ஒரே வீட்டுக்குள்ளே சாப்பிட்றவன் சண்டை போட்டுக்கிறானா இல்லையா தட்டை தூக்கி அவன் அவன் மூஞ்சியில் இவன் மூஞ்சில் அடிக்கிறான் அப்போ கூடை சாப்பிட்றதுனால தான் அன்பு வரும்னு இப்படி சொல்ல முடியும் அதான் சொல்கிறேன் மனிதநேயத்தை வர்ணாசிரமங்கள் மனிதநேயத்தை மதிக்கின்றனவா மிதிக்கின்றனவா அப்படின்னு நம்ம ஒரு பட்டிமன்றமே போடலாம் வருணாசிரம தர்மங்கள் மனிதநேயத்தை மதிக்கின்றனவா மிதிக்கின்றனவா அப்படின்னு போட்டால் விஷயம் தெரிஞ்சு பேசணும் நிறைய பே சொல்லலாம் அதில் இப்போ நிறைய ரூ இதெல்லாம் ரூல் இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஆ சுகம் வா எதி துக்கம் ச யோகி பரமோ மற்ற அதனால தான் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக நம்ம சாஸ்திரத்தில் என்னது எந்த எந்த தத்துவம் சொல்ல மாட்டோம் தர்மசாஸ்திரத்தோடு சேர்த்து தான் போகும் அடுத்த ஸ்லோகம் நிர்குண்பரமாத்மாத் தேகே வியாபிய வவஸ்திதமஹம் ஜான விஜேயம் நாவமேனே எதார்னவிமம் பூத்திரமேயிச்சேமரம் பீமசேன भीमसेन மகாராஜா भीमसेन மகாராஜா வந்து அனுமான்ட்ட சொல்கிற போர்ஷன் இது இந்த சௌகந்திக்க பருவம் அதில் வந்து அவர் பீமன் சொல்கிறான் ஆஞ்சநேயர்கிட்ட நிர்குணா பரமாத்மா அத்த தேக வியாபிய வியவஸ்திதா அனுமார் வாழை நீட்டி மலை மேலே போட்டு வச்சுட்டுருக்கார் அந்த வாழை வந்து அவர் என்ன சொல்கிறார் வாழை தாண்டிக்கோங்கிறார் அவன் தாண்ட மாட்டேங்கிறான் வாழை தாண்டுறது பாவங்கிறான் இப்போ வாழை தூக்குங்கிறார் அதுவேறு விஷயம் அப்போது நிருகுணா பரமாத்மா அத்த தேகவியாப்பிய வியவஸ்தா இந்த உடம்பில் பரமாத்மா வியாபிச்சிருக்கார் ஞான தம் அதாவது ஞான விஜேயம் அறிவால் நன்கு அறியப்படுகின்ற அந்த இறைவனை அந்த மெய்ப்பொருளை நான் அவமன்யே அவமதிக்க மாட்டேன் உன் உடலில் அந்த பரமாத்மா இருக்கிறார் என் உடலிலும் பரமாத்மா இருக்கிறார் நான் உன்னோட வாழை வந்து தாண்டது பாப்பம் நான் அவமன்யே ந லங்கேங்கிறான் நான் அவமதிக்க மாட்டேன் அதை தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறார் அடுத்த ஆகமஹி ந விந்தேயம் தமகம் பூத பாவனம் இமம் கிரமேயம் அதாவது நான் எதி ஒருவேளை ஒருவேளை நான் சாஸ்திரங்களால் இந்த இறைவனை பற்றிய உண்மையை அறியாமல் இருப்பே இருப்பேனே ஆனால் என்ன அழகான ஸ்லோகம் பாருங்கள் ஆகமைகி சாஸ்திரங்களால் இந்த உண்மையை நான் அறியாமல் இருப்பேனே ஆனால் பூத பூத பாவனம் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற அந்த இறைவனை நான் ஒருவேளை சாஸ்திரங்களால் அறியாமல் போயிருப்பேனே ஆனால் உன்னை தாண்டி போவேன் இந்த மலையையும் தாண்டுவேன் இந்த மலையையும் தாண்டி போவேன் எப்படிங்கிறார் ஏன்னா அவருக்கு அனுமான்னு தெரியல குரங்குன்னு நினச்சின்னு இருக்கான் ஆகையினால் ஹனுமான் இவ சாகரம் அப்படின்னு அனுமான் சொல்கிறான் ஹனுமான் எப்படி கடலை கடந்தாரோ அப்படி கடந்து போயிடுவேன் ஏ குரங்கே அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது அதிலேருந்து இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற இறைவனை மதிக்க வேண்டும் அவமதிக்கக்கூடாது சங்கரா எவ்வளோ அழகாக சொல்லிருக்கார் இவருக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு சங்கராச்சாரிய ஜாதி பற்று இருந்ததுங்கிறாங்களே ஆதிசங்கரருக்கு ஜாதி பற்று இருந்தது அப்படின்னா எங்கே நீ கண்டுபிடிச்ச எந்த புத்தகத்தை பார்த்து கண்டுபிடிச்சப்பா சில பேர் அறகுறையாக படிச்சுட்டேன்னு தேவை சொல்கிறது ராமானுஜாச்சாரியாருக்கு ஜாதி பற்று இல்லையா அது வேறு கம்பாரிசன் ஆதிசங்கரருக்கு அந்த இனப்பற்று ஜாதிப்பற்று இருந்தது ராமானுஜருக்கு அது இல்லைன்னு சரி ராமானுஜர் வழிவந்தவர்கள் ஏன் இப்பொழுது அப்படியே இருக்கிறார்கள் இப்போ ராமானுஜரை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட போய் மாற்ற சொல்லுங்களேன் பார்ப்போம் இப்போ ராமானுஜர் வந்து கோபுரத்தில் ஏறி எல்லாருக்கும் நாராயண மந்திரோபதேசம் பண்ணார் அஷ்டாட்சர மந்திரோபதேசம் பண்ணாருங்கிறாங்க அங்கே போய் பார்த்தா தெரியும் திருக்கோஷ்டில் அது அக்ரஹாரம் அங்கே ஒன்று ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லலை எங்கே நின்று எங்கே நின்று ராமானுஜர் எல்லாேருக்கும் மந்த்ரோபதேசம் பண்ணினாரோ அந்த மந்திரோபதேசம் பண்ண இடம் பெரிய அக்ரஹாரம் அக்ரஹாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாரே தவிர அங்கேருந்து கீழே இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தாருன்னா அது அப்புறம் பின்னால் நான் அதுக்காக அவர் இதுதான் சொல்லலை அதுக்கப்புறம் அவர் பண்ணினார் திருக்குலத்தார்னு சொன்னார் போற்றினார் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தினார் அதெல்லாம் விஷயம் இருக்குது அது மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது பசவேஸ்வரர் பண்ணியிருக்கார் கர்நாடகாவில் பண்ணியிருக்கார் ஆனால் சாஸ்திரத்தை டீப் அப்படி பண்ணினத்துனால அது ஒரு குரூப் ஆகிடுச்சு அது இன்னொரு குரூப்பாக வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறது முட்கு முழுக்க முடியறதில்ல அந்த ஹியூமனிட்டிங்கிறது வந்து இதெல்லாம் ஒரு லேயர் அந்த லேயரை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலன்னா கஷ்டம் இப்போ ஜனாதிபதி ஜனாதிபதி சீட்டில் தான் உட்காரணும் எல்லோரும் ஒன்று தான் அப்படி உட்காரணும்னா அதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க யார் வேணாலும் உட்காரலாமே அப்படின்னா யார் வேணாலும் உட்காரணும் உட்கார்ந்து பாருங்கோ பின்னாடி ரெண்டு பேர் நிற்க வேண்டியிருக்கு இப்போ சமத்துன்னு சமத்த அதனால் பெரிய கீழே வெளியில் நிற்கிறவன் வந்து தாழ்ந்தவன் உட்கார்ந்துருக்கிற உயர்ந்தவர்னால் சொல்ல முடியும் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்னர் வள்ளுவர் ஆனால் இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு ஆக தர்மசாஸ்திரம் புரிஞ்சாதான் இது புரியும் இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா ஆக அவர் சொல்றார் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் அதை உணர்ந்து நான் யாரையும் அவமதிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்படி பேசினான்னா அவனுக்கு சாஸ்திரம் தெரியலேன்னு அர்த்தம் யாரையாவது அப்படி நிந்தனை பண்ணினான்னா சாஸ்திரம் தெரியலேன்னு தான் அர்த்தமாகும் அடுத்த ஸ்லோகம் இனி வந்து பிரஹ்லாதன் தன்னுடைய அசுர கூட்டங்களுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி வருது பிரஹ்லாதன் பாகவதத்தில் முதல் ஆளாக தானே பாகவதர்களில் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக அப்படின்னு வரிசையாக அவங்க லிஸ்ட்டு தானே பெரிசாக போடுறோம் பத்த பூதானி துவேஷம் குர்வந்தி சேத் சோச்சியோகேனி விக்கித்த மையுமம் த சேப்பூய மமூத்த விஷ்ணோமி திரியமாத்ம்தேத சமுத்தியம் தூய தயம் என்கரிஷியமேத்தமேத்த சமத்துவ ஆராத நமச்சியுத பிரஹ்லாதன் தைத்திய புத்திரர்களுக்கு சொல்கிறதாக இருக்கு நீங்கள்லாம் யாரையுமே ஒரு பத்த வைராணி பூதானி பூதங்களிடத்தில் பூதங்கள்னா உயிர்கிடத்தில் எல்லா ஜீவர்களிடத்திலையும் வைரத்தோட பத்த வைரம்னா என்ன அர்த்தம் விரோத மனப்பான்மையை மனசில் வளர்த்தி கொண்டு மனிஷிணம் துவேஷம் குவந்திச்சேத் எதிங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் எதீ யூயம் பூத்தானி பத்த வைராணி பூத்தான மனிஷிணா துவேஷம் குவந்திச்சேத் நீங்களெல்லாம் எல்லா ஜீவராசி மனிஷினாம் மனுஷினாம்னா அறிவாளிகள் மகான்கள் பொதுவாக மனிதர்கள்னு அர்த்தம் சிந்தனை சக்தி உள்ள மனிதர்களிடத்திலே நீங்கள் விரோதம் பாராட்டி விரோதம் பாராட்டி துவேஷத்தை வளர்ப்பீர்களே ஆனால் அதிமோகேன அதிமோகேன வியாப்தானி சோச்சியானி பவந்தி அதிமோகேன வியாப்தானி சோச்சியானி அதாவது நீங்கள் அப்புறம் என்னென்னா அதிமோகேன துவேஷம் குருவந்தி சோச்யானி வியாப்தானி அப்படி போடணும் சோச்சியானி வியாப்தானி அப்படின்னா அஹோ இல்லை என்ன அஹோ அதிமோகேனு அஹோன்னா ஐயோயோ ரொம்ப மோகத்தினால மோகம்னா என்ன அறியாமை டெல்யூஷன் இக்னரன்ஸ் டெல்யூஷன்னால் நீங்கள் வந்து எல்லாரையும் துவேஷம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும் வேறு வேறையாக நினச்சி எல்லார்ட்டையும் விரோதத்தை காட்டி கொண்டிருந்தீர்களே ஆனால் என்னாகும்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவேள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆக யாரிடத்துலேயும் துவேஷம் காட்டாதீர்கள்ங்கிற அதிமோகேன அதிமோகேன துவேஷம் மனிஷினால் துவேஷம் குறுவந்தி சேத் பத்த வைராணி சந்தா உயிர்களிடத்தில் நீங்கள் பத்த வைரத்தோடு இருந்து கொண்டு அவர்களிடத்தில் மனிஷன் பெரியவங்கள்ட்ட எல்லாம் துவேஷத்தை காட்டுவீர்களே ஆனால் பிறகு என்னாகும்னா நீங்கள் ரொம்ப மயங்கி போய் இந்த வாழ்க்கை ரொம்ப உண்மையுன்னு நினச்சி இதிலெல்லாம் உங்களுக்கு மயக்கம் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப துவேஷப்படுத்தி கொண்டிருப்பீர்களே ஆனால் என்னாகும்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவலைப்பட போகிறீர்கள் வாழ்க்கை முழுக்க துக்கம்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பிரகலாதன் தைத்திய புத்திரர்களுக்கு தன்னுடைய இந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான் ஆகையினால் அது மாத்திரமில்லை ஹே தைத்திய ஓ தைத்தியர்களே திதி புத்தர்கள் தைத்தியர்கள் ஆதித்யர்கள் ஆகையினால் ஏ தைத்திய அசுரர்களே ஏ தேதாம் விக்கல்பா மய கதித்த மய கதித்திஷாம் விக்கல்பா ஏ கதித்தா கதித்தா அதான் நம்ம பார்க்குறதுக்கு வேறையாக இருக்கான் அந்த வேற்றுமைகளெல்லாம் நான் சொன்னேன் ஆனால் கிருத்வா அப் அப் அபியுபகமம் தற்பா சங்கேபா ஸ்ரூயதாம் மம மம சங்கேப்பாக ஸ்ரூயதாம் நான் அவர்களை பற்றி சொல்கிறேன் அது ஏதோ கான்டெக்ஸ்ட் இருக்குது நம்ம அந்த ஸ்லோகத்துக்கெலாம் போய் பார்க்கணும் ஆக இப்படி பின்ன திருஷாம் விகல்பாக मया கதித்தாக நான் ஒரு ஒருத்தனும் எப்படி இல்லை உலகத்தை பார்க்குறான் இவன் இந்த மதமே சிறந்ததுங்கிறான் அந்த மதமே சிறந்ததுங்கிறான் ஆளாளுக்கு என்னெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு பக்கம் பேசிக்கிண்டே இருக்கான் ஆக அபியுபகமம் தற்ற கிருத்துவா இந்த இடத்துல விகல்ப சப்தத்துக்கு சாதன விஷயங்கிறார் அதாவது இந்த வேற்றுமை இருப்பவர்களுக்கு நான் சில சாதனங்களை உபதேசம் பண்ணியிருக்கேன் அபியுபகமம் கிருத்வா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் அபியுபகமம்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தில் சங்கேப்பகா ஸ்ரூயதாம் நான் சுருக்கமாக அதை பற்றின விஷயங்களை சொல்லுகிறேன் கேளுங்கள்ங்கிறார் சர்வபூத விஷ் விஸ்தாராக சர்வபூத்த இதம் சர்வம் ஜ இதம் ஜத் சர்வம் விஸ்தார இந்த ஜகத்து முழுக்க சர்வபூ எல்லா பூதத்திலையும் இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய விஸ்தாரந்தான் விபூத்தேர் விஸ்தரோ மயாங்கிறார் இல்லையா கிருஷ்ணர் அது மாதிரி எல்லாம் விஸ்தரம்தான் இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய விஸ்தாரம் விஸ்தாரம்னா விரி விரிவு விபூதி மகிமைன்னு அர்த்தம் இது திர்டம் ஆவவ விச்சணைன்னா அறிவாளிகளால் ஆத்ம அபேதேன ஆத்மவத்து திர்டவியம் தஸ்மாத்னா அனர்த்தம் எல்லாம் விஷ்ணுமயமாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் என்ன பண்ணணும் அறிவாளி என்ன பண்ணணும்னா எல்லாம் விஷ்ணுதான் நானும் விஷ்ணுதான் ம் விஷ்ணு அஹம் விஷ்ணு ஏதே சர்வே விஷ்ணவ எல்லாம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்னு இருக்கணும் ஆகையினால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா இந்த நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் சொல்கிறேன் பிறகும் இருந்தாலும் இந்த இந்த போர்ஷனில் என்ன சாரம் என்னன்னா அவர் அங்கே சொல்கிறார் ஏதோ உபதேசம் பண்ணியிருக்கார் யார் அதில் ஒரு போர்ஷன் தானே எடுத்திருக்கார் ஆதிசங்கர் ஆகையினால ஓ அசுரர்களே இந்த பேத புத்தியை விடுங்கோ பேத புத்தி இருக்கிறவனுக்கு சில சாதனங்கள் எல்லாம் நான் சொன்னேன் அதை மனசில் வாங்கிக்கோங்கோ இன்னும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாம் இறைவனுடைய பெருமை தான் இறைவன் தான் இருக்கார் அதனால் நீ உன்ன மாதிரியே மற்றவனையும் நினை ஆத்மவத்து தஸ்மாத்து அபேதேன திரஷ்டவ்யம் உன்ன மாதிரியே பிறரையும் நினை உன்னை போல் பிறரையும் நினை அப்படிங்கிறார் அதனால் அடுத்தது ஸ்லோகம் என்ன படித்தோம் இப்போ யூஎம் அதாவது ஆசுரம் பாவம் சமுத்ரிஜிய இந்த அசுர குணத்தை விட்டுட்டு யூயம் ததா வயம் நீங்களும் சரி நாங்களும் சரி எத்தனம் கரிஷ்யாமஹா ததா எத்தனம் கரிஷ்யாமல் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய இந்த பேத புத்தி அசுரகுணம் இதை நம்ம ரென் எல்லாருமே விட்டுருவோம் நீங்களும் விட்டுருங்கோ நாங்களும் விட்டுருவோம் இன்னும் பொதுவாக தைத்தியர்களை பார்த்து சொல்கிறார் ஆசுரம் பாவம் இந்த அசுரகுணத்தை நாம் எல்லோரும் விட்டுவிட்டு மோக்ஷத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ நாம் எல்லோரும் அமைதியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோமாக எத்தனம் கரிஷியாமா எதா நிர்வத்தி பிராப்ஸ்யாம ததா எத்தனம் கரிஷியாம எப் நிர்வத்தினால் மோட்சம் எப்படி நாம் மோட்சத்தை மோட்சம்னா என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது freedom, மனசில் வந்து என்னது ஒரு fulfillment இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த வேற்றுமை உணர்ச்சியை வளர்ப்பதில் நம்முடைய உணர்ச்சி வ நேரத்தை செலவிட வேண்டாம் ததா யத்தனம் கரிஷியாமஹா ரொம்ப அழகாக ஸ்லோ அழகான ஸ்லோகம் இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற சோஷியல் கரண்ட்டு கரண்ட் ஈவெண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப அழகான ஸ்லோகம் எல்லா அசுர குணத்தை விடுங்கோப்பா எல்லோரும் சேர்ந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்குறத விட்டுவிட்டு நீயும் நானும் அவனு இவனு எல்லாம் மொழி சண்டை ஜாதி சண்டை மதச்சண்டை இதை போட்டு ஜென்ரே நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு இதையாக கொடுக்க போகிறோம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படியாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள் அப்படி சொல்லலையே அப்போ உனக்கு துவேஷம் பண்ணுறதே உங்களுக்கு தொழிலாக போச்சு வெறுப்பே தொழிலாக வாக்கி வாக்கணுட்டான் எல்லோரும் வெறுப்பு இல்லைன்னா எப்படி தொழில் பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறான் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ணுறது புரியறது இல்லையா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிட்டால் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஆ ப்ராப்ளம் இருந்துன்றிருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சால்வ் ஆகும் சொல்லிகிட்டே அப்படி எல்லா இஷ்யூமும் அப்படி தான் இருக்கணும் கவர்மெண்டில் எல்லா இஷ்யூ அப்படி தான் இருக்கணும் எதுவுமே சால்வ் ஆகிடக்கூடாது எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் சால்வ் பண்ணிவிடுவார் போல் இருக்கேன்னா அப்போ என்ன பண்ணுறதுண்ணா சால்வ் பண்ண விடப்படாது எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி எல்லா மக்களுக்கும் நிம்மதி வந்துடும் போல் இருக்கே அப்படின்னா ஏன்பா அப்புறம் பண்ணிட்டாருன்னா நமக்கு ப்ராப்ளமே இருக்காதுப்பா அப்புறம் நம்ம ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வழியே இல்லாமல் அப்புறம் நம்ம குழப்பம் எப்படி நடத்துறதுன்னா அதுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருவாருன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சும்மா சொல்லி வச்சேன் சமுத்சிருஜிய ஆசுரம் பாவம் புரியுறது இல்லையா சம் உத்ஸ்ருஜ நல்லா விட்டுருங்கிற டோட்டலாக விட்ரா பண்ணிவிடு ஆசுர விட்டுட்டு நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் தெ என்னது பெர்லின் சுவரை உடைச்ச உடைச்சாங்க இல்லையா இப்போ இல்லையா ஜெர்மனில் த பெர்லின் இன்னும் ஞாபகத்துக்கு அது ஃப்ரீயாக ஷுவரு கட்டிவிட்டான் ரெண்டு என்னது ஈஸ்ட்டு ஜெர்மனி வெஸ்ட்டு ஜெர்மனியா ரெண்டாக பிரித்தான் அப்புறம் யாருக்கா பிடிச்சது அதுன்னா இப்போ என்ன பண்ணால் எல்லாருமா சேர்ந்து அதை இடித்து எல்லோரும் ரெண்டு பேரும் கையை குலுங்கிடுவிட்டான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஊரில் அப்படி இல்லை செவரு இன்னும் இருபத்தஞ்சி கட்டலாமான்னு பார்ப்போம் இந்த பக்கத்தில் ஒரு ஊருக்கு உத்தப்புறம்னு தீண்டாமை சுவருங்கிறான் என்ன அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டால் கூட சால்வ் ஆகிடுதுன்னு இப்போ நிறைய பேருக்கு துக்கமாக இருக்குது திரும்பவும் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறான் எப்படியோ இவங்களாம் சேர்ந்து சால்வ் பண்ணிவிட்டான் அதில் வேறு என்ன யார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு பிரச்சனை அது இவன் சால்வ் பண்ணிவிட்டான்னு வச்சுங்களேன் அந்த வேற ஒரு பார்ட்டியை சால்வ் பண்ணிவிட்டானா அவனுக்கு நேம் போயிடும் ஆகையினால அவனுக்கு நேம் போகிறத நாங்கள் எடுக்கணும் அதுக்கு எனக்கு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது எப்படி அந்த பார்ட்டு அந்த பார்ட்டி அந்த பார்ட்டி போய் அந்த பார்ட்டி போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்போ நீ என்ன பண்ணுற நீ ப்ராப்ளத்தை திரும்ப ஆரம்பித்து வை நம்ம பார்ட்டி சால்வ் பண்ணுற மாதிரி காட்டிக்கணும் உண்மைதானே சுவாமி இதெல்லாம் ஏன் எப்படி சொல்கிறீங்க விஷயம் எப்படி இருக்குது அசுரபாவம் தெஜ்ய சமுத்ஷிருஜியங்கிறாரே பிரஹ்லாதன் எல்லாம் போய் ஒருத்தன் சரி பண்ணி இன்னொருத்தனுக்கு தாங்க முடியல இவங்களாம் என்னென்னா பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு லைஃபு பிரச்சனை தீர்ந்தெடுத்துன்னா நமக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு இவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான் போவோம் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் செத்து போயிடுவோம் அந்த சென்ஸே கிடையாது போம் இதுக்கு பேர் தான் நான் சென்ஸ் அடுத்தது என்னென்ன சர்வத்திர சமதா உபேத்திய நீங்கள் எல்லாரும் ஒன்னா இருங்கோ சமத்துவம் ஆராதனம் அச்சுயுதங்கிற ரொம்ப அழகான சென்டென்ஸ் இது அச்சுதஸ்ய ஆராதனம் சமத்துவம் இறைவனை வழிபடுவது என்பது சமத்துவம் சமத்துவங்கிறது வெளியில் விவகாரத்தில் இல்லை சமத்துவங்கிறது அறிவுபூர்வமான மனதில் திட்டக்கூடாது நீ எந்த நீ வ நீ ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கலாம் அவன் ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கலாம் ஆளாளுக்கு தொழில் இருக்கான் தொழிலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கும் அந்த காலத்தில் அப்படி இருந்தது ஒரு ஒருத்தருடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கும் அந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதனால் எல்லோரும் சேர்ந்துருக்க முடியாது ஆனால் அதே சமயம் எல்லோரும் அன்போடு இருந்தால் தான் அந்த இது செய்ய முடியும் இப்போ கால் இப்போ உடம்பே எடுத்துங்கலே தலை கையை காலு இதெல்லாம் இருக்குது இது அத்தனையும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணால் தான் ஃபிசிக்கல் அதே மாதிரி தான் சொசைட்டியில் எல்லா வர்ணங்களும் ஒற்றுமையாக வேலை செஞ்சால் தான் அது வேலை அது புரியல இப்போ வந்து பார்த்தியா முகத்த பிராமணங்கிறான் காலசூத்ரங்கிறான்னு உடனே சொல்லிவிடுவான் ஏ காஸ்மிக் பாடிப்பா நீ வந்து அதை வந்து அதான் உடனே அதை திரிச்சுடுவான் உடனே திரித்து அவனுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது ஒரு புரியறதுக்காக சொல்லியிருக்குப்பா இது அறிவுக்காக சொல்லியிருக்கு இதுக்காக சொல்லியிருக்கு இந்த மாதிரி சொல்கிற நீயே ஐயர் நீ சொல்கிற விஷயம் முக்கியம் இல்லை சொல்கிற நீ தான் எனக்கு முக்கியம் கருத்து முக்கியமாக சொல்கிறவன் முக்கியமானா கருத்து முக்கியம் இல்லை சொல்கிறவன் யாருன்னு தான் நாங்கள் பார்ப்போம் சுற்றி சுற்றி பேசுவோம் இல்லாட்டி சுற்றி பேசும்னா கத்தி கத்தி பேசுவோம் இல்லாட்டி கத்தி பேசும்பான் ஆ அது புரியாது போவோம் சரி அப்படி தான் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கீங்களான்னு நான் அந்தந்த எல்லா கம்யூனிட்டிக்குள்ளேயும் அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருபத்தஞ்சி கோஷ்டி ஒத்துமையாக ஏன் இருக்க முடியல நீ சமத்துவம்னு சொன்னால் உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியல எந்த கம்யூனிட்டியாக அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கா ஏன் இருக்க முடியல இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகாசி வேறு விருதுநகர் வேறு தேனி வேறு என்ன அப்புறம் தட்சிணமாற வேறு அதுலேயே இவ்வளவு பிரிவு சரி நீங்கள்லாம் ஒன்றா இருக்க முடியுமான்னா பார்க்கலான் இப்போ இங்கே ஊருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்லே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியிறதா ஏன் முடியல இதுலேருந்து என்ன தெரியுறதுண்ணா ஒற்றுமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வர இதுக்குள்ளேயே குரூப்லையே இருக்க முடியலன்னா எல்லா குரூப்லேயும் சேர்ந்து இப்படி வரும் ஆனால் அறிவுள்ளவன் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியும் இந்த ஸ்லோகம் இப்படி சொல்கிறது ஆஹா அச்சுத்தசிய ஆராதனம் சமத்துவம் சமத்துவம்னா என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை யூனிவர்சிட்டி என்னது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இப்படிலாம் சொல்கிறோமே அது நிஜமாகவே இருக்கணும் சும்மா வாயில் பேசி பிரயோஜனம் இல்லை பழக்க வழக்கங்கள் வேறாக இருந்தாலும் அன்பால் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும் நாம் தனித்தனி உடல்களாக இருந்தாலும் தனித்தனி உணர்ச்சிகளை உடையவர்களாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக அறிவு அறிவுபூர்வமாக அன்பால் ஒன்றாக இருக்க வேண்டும் அன்பே சிவம் அன்பால் ஒன்றாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் இங்கே சமத்துவம் சமத்துவம் ஈஸ் நத்திங் பட் லவ் ஆல் விருப்பு விருப்பம் இல்லாமல் எல்லாம் டீல் பண்ணுற விதம் இருக்கு அதனால தான் உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்லிது அதாவது நீ வாழ்க்கையில் வந்து உனக்கு ரிச்சுவல் பண்ணுற விஷயத்துலேயோ நடந்துக்கிற முறையிலையோ ஏதாவது டவுட்ஸு வந்ததுன்னா அங்கே இருக்கிற பெரியவங்கள போய் பாரு அவங்க எப்படி இருக்கணும்னா யுக்தா ஆ யுக்தாஹ அலூக்ஷா தர்ம காமாசியு யதாதே தத் வர்த்தேரன் ததா தத்ரவர்த்தே தாஹ ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துடுத்து அவங்க எப்படி இருக்கணும் அறிவோடு இருக்கணும் எல்லோருக்கும் பா அதாவது ஆளாளுக்கு எல்லாம் சொல்ல முடியாது அதனால தான் இப்போ நம்ம அறிவை எழுந்துட்டோம் அன்பை இழந்துவிட்டோம் அறிவும் இல்லை அறிவு அன்பும் இல்லை அறிவும் அன்பும் இல்லைன்னா என்ன அறம் எங்கே இருக்க போகிறது அறிவாவது அறமாவது அன்பாவது எங்கெல்லாம் பக்கம் என்னென்னா சொல்கிறான் ஒரு அந்த அந்த சாமியார் பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமாங்கிறான் இப்போ பாருங்கோ புரியதாக பாருங்கிறது சாமியார் பெரிய மல்டி மில்லியனருங்கிறான் இந்த மல்டி மில்லியனர் எல்லாத்தையும் விட்டு சாமியார் ஆகிட்டார் அப்படிங்கிறான் என்ன பெரிய அதிசயம் இப்போ நமக்கு என்ன தோணும் அவன் சாமி மல்டி மில்லியனர் எல்லாத்தையும் விட்டு சாமியார் ஆனான்னா பெரிய அதிசயம் இல்லையான்னா நீ சாமியே திறந்துட்ட அவன் பணத்தை தானே விட்டான் எல்லாம் ஆட்டிடியூடு தான் இந்த ராமதீர்த்தா கதை அவர் சொல்லுவார் அவர்கிட்ட போய் சொல்லுவா அந்த சன்னியா சுவாமிகிட்டே போய் சுவாமி நீங்கள் முற்றும் திறந்த முனிவராகிட்டீங்க உலகத்தையே திறந்துட்டீங்களே அப்படின்னா அவர் சொன்னார் நான் ரொம்ப சாதாரண துறவிப்பா ரொம்ப சிம்பிளாகத்தான் உலகத்தை தான் திறந்தேன் நீ எல்லாம் வல்ல இறைவனையே திறந்துட்டியே நீ தான் பெரிய துறவின்னாராம் புரியுறதா கடவுளையே வேண்டான்னுட்டியே நான் கடவுளை திறக்க முடியாதுப்பா நான் கடவுளுக்காக இந்த சின்ன உலகத்தை திறந்தேன் பாருங்கள் ஆட்டிடியூடு நிறைய பேர் எல்லாத்தையும் கடவுளையே திறந்துட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடின்ட்டுருக்கான் பதவிக்கு பின்னாடி புல நின்பத்துக்கு பின்னாடி ஓடின்ட்டுருக்கான் இதுலேருந்து தெரியணும் அது பார்க்குற பார்வையை பொறுத்து சர்வத்திர தைத்தியாக சமதா உப்பேத்த சமதா உபேத்த உபேத்த சமத்த சமத்தன்மையை உடையவர்களாக இருங்கள் சமத்துவம் அச்சுதஸ்ய ஆராதனம் விருப்பு வெறுப்பில்லாமல் எல்லாரிடம் அன்பாக இருப்பது என்பது இறைவனை பூஜிக்கின்ற பூஜையாகும் அப்படின்னு யார் சொல்கிறார் பிரஹ்லாதஹ பரம பாகவதோத்தமஹ பிரஹ்லாதஹ அவர் சொல்கிறார் ஆக இதெல்லாம் சங்கராச்சாரியர் எப்படி கோட் பண்ணுறார் பாருங்க இந்த விஷ்ணு சஹசிரநாம வியாக்கியானத்தை சரியாக படிக்காமல் இது மொத முதல்ல எழுதின கமெண்ட்ரி ஏன் வச்சுங்கோ ஆதிசங்கரருடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்ரி விஷ்ணு சஹசிரநாமம் அதுக்கப்புறந்தான் உபனிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதை எல்லாம் அப்போ பிகினிங்லேயே அவருடைய மைண்டு எவ்வளோ இருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் ஆதிசங்கரே படிக்காமல் வாய் வந்ததுன்னா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லப்படாது ஆக சர்வ சர்மதா தத்துவ சம தத்துவ சொல்கிறார் இதையும் சொல் அதிலேருந்து தெரிகிறது ஆதிசங்கருடைய வாழ்க்கை முழுவதும் நிறைய நான் படித்ததை வச்சுன்னு அவருக்கு வந்து எல்லார்ட்டையும் இந்த அத்வைத ஞானமும் இதெல்லாம் நமக்குள்ளே ஆயிரம் பிரிவுகள் இருக்கலாம் ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த ஒற்றுமையை நாம் வே வேற்றுமைகளுக்கிடையில் அந்த ஒற்றுமையே உற்று நோக்க வேண்டும் இப்படி சொல்லணும் நிறைய சொல்லலாம் அதாவது ஒற்றுமையை சார்ந்தே வேற்றுமை நேற்றுக்கு சொன்னேன்னு தெரில நேற்றுக்கு இல்லை இங்கே இல்லை வேற எங்கேயோ சொன்னேன் ஒற்றுமையை சார்ந்தே வேற்றுமைகள் வெளிப்படுகின்றன வேற்றுமைகளில் இருக்கும் ஒற்றுமையை உற்று நோக்கினால் எல்லாம் அப்படி சொல்லணும் ஆ ஒற்றுமையை உற்று நோக்கினால் மனம் ஒற்றுமையே சார்ந்திருக்கும் வேற்றுமை அதிகமாக அது ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் வேற்றுமை ஒற்றுமைக்கு கீழே தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அது தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இந்தளவில் இதை நிறைவு செய்கிறேன் நமோ அஸ்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதிசிரோருபாகவே சகசிரநா புருஷாயே சகசிரகோட்டியுகாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ாரி ஓம் ஆகநாஸ் ஜகன்மாரிக்கீ சத்நாஜிந்தமசீர்வி கல்பா